உள்ள அபிஷேகம் எடுத்து கண்ணில் தடவிட்டு அப்படி அவ்வளவுதான் ஒரு அருமையான நல்ல ஒரு பெரிய ஆசனம் கிடையாது பெரிய ஞானிகள் சொன்னால் ஒரு பாசனைகள் அமர்வித்து விரிப்பினுடன் வாசன திருநீட்டி மனம் தலைப்ப தேச முய வந்தவருக்கும் நேசமுறை விண்ணப்பம் செய்ய அவரும் அது நேர்வாக வேகமா போராடு சேர்க்கல முடிவைத்தார் பாத பூஜை எல்லாம் பண்ணார் திரும்ப வாங்கி திருநீரலாம் தன் மனைவி மூத்த திருநாவுக்கரசு சென்றாந்திருநாக்கரசு அங்கே வேலை செய்கிறவங்க எல்லாருமே செஞ்சு ஒரு வேண்டு நண்பர்கள் உணவை அரிய இல்லத்தில் அரிய நிலத்துல இப்படி சொன்னாங்க ஆமா அது சொல்ல மாட்டாங்க ஏன்னா சொல்றது கூட வாய் வராது அவ்வளவு அரிய நிலத்துல இந்த நண்பர்கள் இதெல்லாம் சொல்லாம சொல்லி நினையாம நினைந்து போக்கவில் சொன்னேன் அவரும் இதை ஏற்றுக்கிட்டாராம் செய்த வரி போது திருமனை யாரை நோக்கி எய்திய பேரு நம்பாது இருந்தவாறு என்ன வீட்டுக்கு உள்ள உள்ள போயிருந்தாண்டிக்கு வந்து வேற பதிக்கு போகணும் சாப்பிடுறேன்னு சொன்னாங்க என்று அவங்க அரு அருடனால் வந்ததென்று உயிரும் என்று வந்து கொண்டு திரும்ப என்னமோ நமக்கு தெய்வம் திருவள்ள கொடுத்து வச்சுங்க அப்படின்னு அந்த மனைவி சொல்ல ஆமா என்ன தெய்வ திருவள்ளது அது அருமையானது இந்த சமையல் செய்தல் நல்ல என்பதற்கு என்ன அருமையான தமிழ் தெரியுமா அறிமையல் உள்ள அட்டி தொழில் வன்மை ஆனா இட்டன்னா தீனா இந்த இரங்க இந்த ரோனா அட்டிற் தொழில் சமையல் பண்ணது அட்டி தொழில் வன்மை அந்த கைப்பட்டு வச்சாலும் அருமையா இருக்கும் அதனால திருவள்ளுவர் மனைத்தக்க மான்புடைகள் ஆகி தற்கொண்டான் வளர்த்தக்கால் வாழ்க்கை துணை அந்த மனைத்தக்க மாண்பு என்ன ஒரு வீட்டில் வந்து அவங்க மனைவியா வந்தாங்கன்னு சொன்னா வீட்டில் என்னென்ன வேணுமோ அதுலாம் அப்படியே தெரியணும் அதுல எது எது தெரியணும் சமையல்னா கூட்டுன்னா அது இது மாதிரி வைக்க முடியாது அதே பொறியல்னா இவங்க மாதிரி வைக்க முடியாது பச்சடின்னா எது மாதிரி வைக்க முடியாது அப்படி இருக்கும் அட்டில் தொழில் வன்மை அதை நீங்கள் அந்த எடுத்து அதை சேர்த்து போடும்போது அட்டை தொழில் வன்மைன்னு இருக்கும் நாவல் பதிப்புல என்ன என்ன ஏன் அட்டை தொழில்னா பல்லயே உடைக்குது என்னாரு அது அருமையான தமிழ்ப்பா அருமையான தமிழ் எனவே அது மாதிரி இந்த பெருமை அம்மா அம்மையார் திரு அமுது ஆக்கல் பண்றதுக்கு போனார் ஆக்கல் சொற்கள் அனுமதிப்பாரு போனால் அப்படின்னு இன்னைக்கு நாவல் எழுதிங்க அவரு திரு அமுது ஆக்கல் உற்றார் ஏன்னா அடியவர் உண்ணப்போக அந்த உணவு இருப்பதனால அது அமுது அல்லாம திரு அமுதாக தமிழுக்கு தமிழ் பக்திக்கு பக்தி அறத்திற்கு அறம் அந்த சொற்கள் அவ்வளவு அறிவிப்பாடு சொட்ட சொட்ட பாடிய கைவளவன் சொன்னாரே சத்தியம் உடனே என்ன செய்தார் அழைத்துக்கொண்டு திருமணையாரை நோக்கி எய்திய பேரு நம்பால் இருந்தவர் என்ன என்று மைதிகளும் இடத்தினாந்தன் அருளினால் வந்ததென்று உய்துமென்று வந்து கொண்டு திருவமது ஆக்கலுற்றால் தூயனர் கரிகளான அறுவகை சுவையால் ஆக்கி ஆயையின் நமுதும் ஆக்கி முதல்ல காய்கறிகள் எல்லாம் எல்லாம் அரிஞ்சாது ஒன்று கூட்டுக்கு ஒன்று பச்சடிக்கு ஒன்று பொறியலுக்கு இப்படி எல்லாம் தனித்தனியாக வச்சு அதோடு கூட ஆயின் நமுதுமாக்கி உணவும் ஆக்கி காய்கறிகளும் எல்லாம் வேண்டிய மாதிரியெல்லாம் ஆக்கி அப்புறம் உணவும் சா சோறும் சமையல் செய்து அந்த அமுதுமாக்கி அமுது செய்த தங்கள் செயவர் தமிழ் மூத்த திருநாவுக்கரசை வாழை மேய பொற்கொறுத்து கொண்டு வாயனை விரைந்து விட்டார் இலையில் போய் சாப்பாடு அதனால் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா தட்டில் சாப்பிட்றது கூடாதுங்கிறதுக்கு என்ன காரணம்னா தட்டில் போட்டு சாப்பிட்றோம் நீங்கள் என்ன அப்படியே அந்த இது இது ஏச்சில்னு இப்போ யாரும் கருதுறதே இல்லை இது தமிழ் நம்மளும் இருக்காங்க அதை தொட்டு தலையில் கூட வச்சுப்பான் அப்படின்றது சிவசிவன் அப்போல்லாம் அந்த வாயில் எதேன்னு கையை வச்சுட்டு அல்லது அந்த மாதிரி வச்சே என்ன செய்வாங்க கையாக்கிறா ஏன்னா இது எச்சில் இது அந்த உண்ணும் பொழுது தான் இந்த கை விரலையெல்லாம் இங்கே உள்ளே போகணும் அதுக்கு முன்னே வாயில் இந்த அளவுக்கு இப்படி இதோடவே இருந்திடணும் எச்சில்னா அவ்வளவு க கீழான நிலையும் நடக்கும் நம்ம வாயில்தான் வருது ஆனால் அது எச்சில் தானே அதனால தப்பித்தவரும் இப்படி பட்டு வாயிலாம் இது பண்ணாங்கன்னா பழியின்னு கொடுத்துருவாங்க அது சாப்பிடும்போது தான் இந்த உணவு போய் இந்த வயிறுக்கு வாய்க்குள்ள போகலாம் எஞ்சிய நேரத்தில் மூச்சே பெருவிடுது புறத்திருந்து தான் கழுவிடுறது புறத்தை தண்ணீனி குடிக்கும்போது கூட எடுத்து அப்படி தூக்கி குடிக்கும்போது அந்த தமிழாருக்கும் இந்த வாய்க்கும் கொஞ்சம் தூரம் இருக்கும் இன்னும்னு கம்படுறதில்லை இப்போ சிவசிவாதான் சிவசிவாதான் அதுவும் காபி அளவுல போய் நம்ம குடிக்கிறதுங்கிறது பாருங்க அதை விட கேவலம் வேற இல்லைதான் என்ன பண்றது எடுத்துட்டு போறான் ஏறத்தா காலையா ஆறு மணிக்கு அந்த வாலியில விட்டு எடுத்து எடுத்தது வந்து வரைக்கும் விட்டு விட்டு எடுக்கிறான் அதனால அப்ப என்ன சொன்னாரு ஆமா தப்பித்தபடி ஒரு வாயு ரெண்டு வாயு இல்லை ஆயிரம் ஆயிரம் வாயினுடைய நீர் அதுல அதில் போய் அழைச்சிட்டு வந்தவொடனே அதில் காக்கு கொடுக்கலாம் நாமளும் இருக்கோம் ஆண்டவன் தான் கேட்கணும் இதெல்லாம் யார் நம்முடைய முன்னோருடைய வாழ்வியல் நிலையும் நம்முடைய வாழ்வியல் நிலையும் மலைக்கு மடுவுக்கு மாறு மலைக்கு மதுவுமா இருக்கும் முருகா முருகா எனவே பாரு என்ன சொல்லியை கூப்பிட்டு தம்பி ஏ நல்ல நல்ல அருமையான இலைன்னு ஏதோ நினைக்கிப்பாப்பா நம்ம தோட்டத்தை இலையாக இருக்கட்டும் சொல்லிவிட்டு ஏ அது இலை வாங்கின நிலையாக இருந்தால் அந்த வரலாறு வந்துருக்காது அதனால நம்ம தோட்டத்தில் வாழையில் இருக்கும்போது அது எப்படி இருக்கணும் அடிக்கணும் சொல்லியிருக்கிறேன் அந்த வாடையில் அப்படி அப்படியே இது எப்படி அந்த முழுதும் கூட பிரிஞ்சு இருக்கக்கூடாது பிரிஞ்சு இருந்தால் காக்காக்கா எச்சமிட்டுருக்கணும் இல்லை அப்படி சுருளாக இருக்குது பாருங்க அப்படி ஒரு சுருளாக அதை வந்து அப்படி அடியல் நறுக்கிட்டோம்னா இங்கே அப்படியே எடுத்துகிட்டு வந்தோம்னா இங்கே வந்து அதெல்லாம் விரித்து தண்ணி தான் போட்டு கழுவி அப்புறம் அதில் என்ன காக்காக்கா எதே எச்சமிட்டுருக்கணும் அப்படிங்கிற ஐயமெல்லாம் இருக்கக்கூடாது அதுதான் குருத்தை வந்து நான் இருக்கிறது பிரிஞ்ச இலையை நெருக்கணும்னா அதில் எதிரானது பற்றிருக்கலாம் அந்த குடுத்த நெருக்கன ஒன்று படாது இருக்கும் மூளை தமிழனை போல் வேறவனுக்கு இருந்தது ஒரு பக்கம் அதுவே அன்பர்களுக்கு செஞ்சதுனால பக்தி ஆயிற்று ஆனா இந்த மாதிரி நுணுக்கம் எல்லாம் தெரிஞ்சதுனால நுண்ணிய அறிவும் ஆயிற்று ஒரு பக்கம் நுண்ணிய அறிவு இன்னொரு பக்கம் அடிவர் பக்தி என்ன அதனால அந்த வாழை குடுத்த வாங்கிட்டு வந்த உடனே சரி அப்படி போய் கொண்டு வான்னு சொன்ன உடனே பையன் எப்படி போனான்னாரு எல்லாம் ஒளியும் ஒளியும் எடுத்து விட்டார் சேக்கிள் ஏழை போய் கொண்டு வந்தேன் ஆமாம் தினமும் யாராவது ரெண்டு பேர் ஒருத்தந்துருவாங்க அது ஏற்றிக்கு வரணும் அல்லவா வேறே வேலை இல்லையாடாப்பா அப்படின்னாரு அதான் யார் உங்கள் இருபதாம் நூற்றாண்டு அது ஏழாம் நூற்றாண்டு பதிமூணு நூற்றாண்டுக்கு முந்தியது அப்போ அப்படி இருந்த தமிழகம் இன்னைக்கு இருபதாம் நூற்றாண்டில் குட்டிச்ச ஒரு ஆஃபி கிடக்குது ஏழாம் ஆண்டு ஏழு நூற்றாண்டுக்கு தான் முன்னதான் வேறு என்ன சிவா அப்படி இருந்தேன் அந்த பையன் அந்த பையன் என்ன சொன்னா ஏ நம்ம அண்ணனை வந்து இளைஞருக்க சொல்லாமே என்னென்ன இளைஞருக்க சொன்னாங்க எங்கள் அம்மா அப்பா என் மேலே அன்பு என்ன அடிவருக்கு என்ன இளைஞருக்க போகிறனே நல்ல தாய் தந்தையே நான் இது செய்ய பெற்றேன் அதனால திருவள்ளுவர் ரொம்ப ஜாக்கிரதையாக மக்கள் பேருங்கிற அதிகாரத்தில் போகும்போது பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை ஒரு குடும்பத்தில் பெற்ற பெறுகின்ற பேர்களிலே நான் இப்போ ஒன்று சொல்ல போகிறேன் அதை விட ஒரு பெரிய பேர் கிடையாது என்னன்னு என்ன பேர் யா அப்படின்னாரு அறிவறிந்த மக்கட்பேர் அல்ல பிற அல்ல வேலை அவர் அந்த போறவத்தில் என்னென்ன வெறும் மக்கள் பேர் அல்ல பிறவற்றை நான் மிக மக்கள் பேர் தான் ரொம்ப சிறப்புன்னு சொல்லல அறிவறிந்த மக்கள் பேருனர் சிவ சிவ போகும்போதே அந்த மக்கு பயலை பெற்று என்ன பிரயோஜன அதுக்கு எல்லாம் சும்மாவே இருக்கலாம் பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை ஒரு இல்லறத்தான் பெறுகின்ற பெயர்களிலே நான் இந்த ஒன்றை தவிர வேற எனக்கு தெரியாது என்ன சுவாமி அறிவறிந்த மக்கள் பேர் அல்லது நல்ல அறிய வேண்டுவிட்டே அறிந்திருக்க நல்ல பழுத்த அறிவுடைய குழந்தைகளை பெற்று விட்டா அதை விட ஒரு இல்லறத்தானுக்கு வேறு பேர் இல்லவே இல்லை அப்படின்னு திருக்குறள் அல்லவா நீக்கா அறிதான் நாலு வரி ஏழு வரி பத்து வரி பாண்டவங்க கூட இந்த அளவுக்கு உள்ளே போகல ஒன்றையும் முக்கால் அவ்வளோதான் அருமையாக செய்யணும் ஆனால் ஒன்று தமிழ் தவிர வேறு யாருக்காவது திருக்குள் கிடைச்சிருதுன்னு சொன்னான் இன்னும் என்னமோ எனவே நல்ல தாய் தந்தையேவ நான் அனிது செய்ய பெற்றேன் நல்ல வேலை அப்பா எங்கள் அம்மா நான் நல்ல தவம் செஞ்சேன் எங்கள் அண்ணனை போ சொல்லாமல் என்ன பூ சொன்னாங்களே எல்லாம் இருக்கிறதுக்கு என்று இப்படி ஒரு குழந்தை மனசு மகிழ்ச்சிப்படுது நல்ல என்று ஒல்லையில் விரைந்து தோட்டத்து உள் புக்கு இதெல்லாம் பொருள் சொல்ல வேண்டாம் பெரிய வாழை மல்லலம் குருத்தை ஏறும் பொழுது அதை பார்த்தான் எது நல்ல நல்லா இவ்வளோ நீளம் கொடுத்துருக்கு நல்லா அப்படியே சுருண்டுருக்குது இல்லை நல்லா செழு சிறு செருண் இருக்குது இந்த கொடுத்த எடுத்துகிட்டு போனால் தான் பெரிய இலையில் நம்ம அப்பா அம்மா அந்த வந்த ஞானிக்கு சோறு போடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த அடி கொடுத்து அப்படி அறியறதுக்கு போயிருக்கு சீவை சீவை கையில் கட்டி அரிய அறியும்போது மல்லலம் குருத்தை ஈரும் பொழுதில் வாழற ஒன்று வாழ் அறான ஒளியாக இருக்கின்ற ஒரு பாம்பு வாழ் என்று சொன்னால் ஒளியின் நல்லா பழிச்சுன்னு அப்படியே இருக்கிற அந்த ஒரு பாம்பு அப்படி வந்துதான் பாம்பு ஒன்று அல்லல் உற்று அழுங்கி சோற அங்கையில் தீண்டித்தே இவன் அப்படி போய் எடுத்து அந்த கையை பிடிச்சி அந்த இலையை பிடிச்சு நறுக்க போகும்போது இந்த கையில் போட்டு பாம்பு அவ்வளோதான் என்ன செய்யுது கையினில் கவர்ந்து சுற்றி கண்ணெறி காந்து கிண்ட உதறி வீழ்த்து பாருங்க அப்படி கொட்டிவிட்டு அந்த கையே அப்படியே அப்படியே வளைஞ்சு அதை வந்து வளையும்படியே அது வந்து அந்த பாம்பு அப்படி சுற்றி இருக்குது சுத்தணும் ஒன்று பார்த்தாவேன் நல்ல பையன் பாருங்கள் அவங்க அவள் இப்படியும் பிடிச்சி சொல்லிட்டு தூக்கி அஞ்சுட்டு ஆனால் இது அப்படியே ரத்தம் கொட்டுது ஆனால் அங்கேயோ இலையோ நடந்துருக்கணும் இந்த ரத்தம் கொட்டுறது இங்கே வளப்படாமல் இதையும் தூக்கி அஞ்சு அதையும் அறுத்து அப்படியே ஓட்டமாக ஓடி வந்திருக்கலாம் எப்படி ஒரு பையன் பிறந்தா இப்படி இல்லை பிறந்திருக்கணும் முருகா முருகா என்ன சொல்லுவான் என்ன போய் எல்லோருக்கும் என்ன கொடுத்து விட்டிங்கள ரொம்ப நல்லது நல்ல மொழியை கொடுங்க அப்படி ஆமாம் இக்காலத்துல உடனே என்னன்னு கேட்டால் அங்கே உடனே செய்ய கொருந்து கொய்தையை குருந்து கொஞ்சம் சென்று கொடுப்பனின்ட்டு ஓடி வந்தான் பொருந்திய விட வேகத்தில் போதுவான் வேகம் முந்த வருந்தியே அணியும் போது அந்த விஷயம் கடக்கடகன்னு அப்படியே மேலே ஏறுது மய மயக்கம் வந்துடமாட்டேங்குது வீடும் வேகமாக போகணும் இந்த மயக்கம் ஒரு பக்கம் ஏற ஏறும் போது இவனை வந்த படி ஏறிட்டான் வீட்டில் வீட்டுல ஏறி என்ன ஆகினது மாசுனம் கவர்ந்த யாருக்கும் பதைப்புடன் பாந்தல் பற்றும் வெய்ய வேகத்தால் வீழா முன்னும் வேகத்தால் எய்தி கொய்தையை கொடுத்து சென்று கொடுப்பனின்னு ஓடி வந்தான் அப்படின்னு நினைச்சு நினைச்சுக்கிட்டு நேரம் உள்ள வந்தானான் வந்தோடனே பொருந்திய வேகத்தில் போதுவான் வேகம் உண்ட பருந்தியை அணையும் பொழுது மாசுனம் கவர்ந்தது யாருக்கும் அருந்தவர் அமைதி செய்ய தாழ்க்கையான் அறையேன் என்று திருந்திய கருத்தினோடு செழுமணி சந்திப்புக்கான வீட்டுக்குள் அழையும் போது நம்ம உண்மையாக பாம்பு கடிச்சதுன்னு சொல்லக்கூடாது சொன்னால் ஆகா விஷம் வந்துட்டேன்னு சொல்லிவிட்டு நம்ம அம்மா அப்பா எல்லாம் அந்த அடியவருக்கு சாதம் போடுறதை மறந்துட்டு நம்ம பற்றியே கவலைப்படுத்திட்டு இருப்பாங்க அந்த அடியவரும் சாப்பிடாம போதுவார் அதனால உள்ளதை சொல்லவே கூடாது அதனால இலையை எடுத்துகிட்டு போகணும் அம்மாட்ட கொடுக்கணும் அம்மா அம்மா இந்த மாதிரி இலை வச்சுக்கம்மா சொல்லி நின நினைப்பே அவ்வளவு கடுமையா தாக்கிட்டு அவ்வளவுதான் செடு மணி சென்று புக்கான் எல்லாம் ஏறிவிட முறையே ஏறி தலை கொண்ட ஏழாம் வேகம் தெரிவுற எயிரும் கண்ணும் மேனியும் கருகி தீந்து அப்படி அந்த போய் இலையை அம்மாட்ட கொடுக்கும்போதே கண்ணெல்லாம் கண்ணக்கடியே கண்ணக்கடியும் ஆயிட்டுதான் அந்த விஷத்து இது தாக்கம் அப்படி ஆயிட்டுதான் கருகி தீந்து விரை உரை ஆவி விட மயங்கி வீழ்வான் பரிகல குருத்தை தாயார் பால் வைத்து படி மேல் விழுந்தான் அம்மா கிட்ட அந்த அந்த இலையை அப்படி வச்சான் அப்படியே கேளு விழுந்தான் தளந்து வீழ் மகனை கண்டு தாயரும் தந்தையாரும் உளம் நோக்கி அப்பா அந்த இடத்துல நல்ல இருந்திருக்காங்க தண்ணீர் பந்தில் அவரை உட்கார வச்சுட்டு வெளியில் தெருவில் உட்கார வச்சு அவருக்கு வேண்டிய இதெல்லாம் கொடுத்துட்டு உள்ளே வந்து பார்க்கும்போது த பையன் வந்து ஏழை கொண்டு போய் வந்திருக்கிறான் அப்படி கீழே வச்சா இதெல்லாம் இறந்துட்டான் பார்த்த உடனே வடிவும் மேனி விளங்கிய குடியும் கண்டு விடத்தினால் வீந்தான் என்று தொடங்குதல் நின்று தொண்டர் அமது செய்வதற்கு பாருங்க சரி என்னங்க இறந்துட்டான் இருந்து வந்திருக்குது அவர்களுக்கு உணவு கொடுக்கும் அப்போ பெற்ற பிள்ளையை விட நாகக்கரசர் மீது பற்றும் அவருக்கு விருந்து கொடுக்கணும்னு பற்றும் அடியவர் மீது இப்படியெல்லாம் அன்புடையவர்கள் தாம் பெற்ற குழந்தையை விட அது ஆம் பல்லு கடிச்சு இது எப்படி இருக்கும் ஐயோ போயிட்டு என்று சொல்லி அவங்களுக்கு சோறு போட தான் நினைச்சிருந்தேன் நடக்கல என்று ஆனால் இது நடந்ததெல்லாம் திருவருள் அல்லவா அது நடக்க வேண்டியது அப்படி திருவிடும் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு நினச்சாங்க நினச்சி என்ன செய்திருக்காங்க அவ்வளோதான் வந்தார் தொ தொண்டர் அமுது செய்வதற்குச் சூழ்வார் பிறலரும் புதன்மன் தன்னை பாயினுள் பெய்து மூடி பார்த்தாங்க உடனே அந்த பாயை எடுத்துட்டு வா அப்படின்னா நினைத்துச்சோன்னு அந்த பையனை அதில் வச்சு அப்படியே மேலே அப்படியே லேசாக சுருட்டி ரெண்டு பேருமா தூக்கிட்டு வந்து கொண்டு போய் ஒரு மறைவான இடத்துல வீட்டில் வச்சுருப்போம் வச்சுட்டு உடனே நீப்பை விருந்து பற்றி பேச்சு இல்லைங்களா கடிதம் வந்து அமுது செய்ய காலந்தால் கிண்டதுண்டு அரிசிலும் கரியும் எல்லாம் அடகுரை அணிய வைத்து படியில் சீர் தொண்டனார்மும் பனிந்தொழுந்து அமுது செய்தெங்கு குடிமொழுது உய்ய கொள்வியல் என்றவர் கூற கேட்டு அப்படி இது மாதிரி எல்லாம் எல்லாம் எல்லாம் தயாராகலாம் சரி சரி அப்படி இலையை போட்டு அந்த அதெல்லாம் வச்சு அப்படி இலையை தண்ணி தெளிக்கிறதுக்கு முன்ன இங்கே வெளியில் வந்து ஐயா சாப்பிட கேட்ட உடனே பெருலரும் புதல்வன் தன்னை விருப்பிறந்து வந்தார் கடிதவன் தமது செய்ய காலந்தால் கின்றதென்றே அல்ல அரிசிலும் கரியும் எல்லாம் அடகுட அணைய வைத்து படியில் சீர் தொண்டனார்மன் பணிந்துள்ள தமது செய்தெங்கு குடிமொழுது உய்ய கொள்வீர் என்றவர் கூற கேட்டு உடனே வாங்க உடனே இருந்தலாம் என்று சொன்ன உடனே அருந்தவர் எழுந்து செய்ய அடியை விலக்கி அப்படியே பாதத்தை தண்ணீர் லேசாக விட்டு கழுவி அதுக்கு சந்தனமெல்லாம் வைத்து அந்த அதுதான் மாகேஸ்வர பூஜின்னு சொல்கிறேன்னே அந்த மாகேஸ்வர பூஜை தான் இல்லைங்களா அந்த மாகேஸ்வர பூஜை செய்தால் மாகேஸ்வரர்னா ஈசனுக்கு அடியவர்கள் அந்த ஈசனுக்கு அடியவர்கள் நம்ம இருக்கிற ஆளும் இல்லத்தாலும் போய் அங்கே கலந்துக்கிட்டால் கூட அந்த சாப்பிடுகின்ற பொழுது சட்டையெல்லாம் கழட்டிட்டு அதுக்காக தான் உட்காரணுங்கிறது இல்லைங்களா படங்களில் நல்ல வேலை இன்றைக்கு வரைக்கும் இருக்குது அவர் எவ்வளோ பெரியவராக இருந்தாலும் இங்கே அந்த இதில் உட்காந்து சன்னிதானத்தோடு உட்காந்து சாப்பிட்ணுன்னு சொன்னால் இதை கலட்டணும் இதையே கழட்டணும் இதை உணவாக கலட்டக்கூடாது ஆமாம் இதெல்லாம் கலட்டி போகிறதுக்கு தானே இவ்வளோ தூரம் பாடுபடுறோம் இதுக்கு என்ன கேடு வந்துருக்குது ரெண்டு பட்டணம் விட்டால் தானே போய் தொலைஞ்சு போகுது இதுக்கு என்ன வந்துருக்குது அதனால என்ன செய்தாராம் சரினு சொன்னேன் ஒரு அவர் அவர் வந்தாரான் யார் வந்த நம்முடைய நாவுக்கரசரும் உள்ளே வந்து பொருந்திய என்ன செய்தார்ண்ணா அவர் வந்து என்னென்னா வந்து உட்காந்துட்டார் இவங்க மகேஸ்வர பூஜையெல்லாம் பண்ணாங்க பண்ண உடனே அந்த மகேஸ்வர பூஜை பண்ணுறது வரைக்கும் அது அந்த முடிகிற வரைக்கும் நம்ம கையை தொடரக்கூடாது எல்லாம் பரிமாறி இருப்பாங்க எந்த வேணுமேனா காய்கறி பூரா பரிமாறிப்படுவாங்க கூட்டாக இருந்தாலும் இதாக இருந்தாலும் சாதம் பரிமாறி இருப்பாங்க இல்லைங்களா சாம்பார் பரிமாறக்கூடாது சிவ சிவ ஆமாம் சாம்பாருக்கு முன்னே இருக்கிறத விட பயன்படணும் இவங்களும் தொடப்படாது எதை இப்படியே நல்ல சிவ சிவான்னு தான் இருக்கேன் இந்த மகேஸ்வர பூஜையெல்லாம் செய்கின்ற பொழுது நமக்கு நம்ம ரெண்டு பூ விழுதில்லை விழுவது போய் என்ன நினைக்கணும் கேட்டால் அந்த மாதிரி உன்னை யாராவது அடியோர் வணங்கினால் அந்த வணக்கத்தை உனக்கென்று கருதாது உன் உள்ளத்தில் இருக்கிற இறைவனுக்கென்றே கருது திருவருட்பயனில் இருக்குது திருவுரு பயனில் இருக்குது அதனால உன்னை யாராவது வணங்கினாங்க இந்த வணக்கத்தை எல்லாம் உள்ளிருக்கிற பெருமானுக்கு தந்துட்டு தாரு அதான் உன்னை வணங்கின் உனது உள்ளுரையும் நின்மலனுக்கென்றே நினை அது உள்ளத்தில் இருக்கிற பெருமானுக்கென்றே கருதணும் இப்போ நம்ம இவெல்லாம் வணங்குறது எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பிள்ளைகள் தீபாவளி குடையெல்லாம் கொடுக்குறன்னைக்கி வணங்கி தான் எடுத்துக்குவாங்க ஆ வணங்கி எடுத்து கட்டிட்டு வந்துட்டு திரும்ப வந்து வணங்குவாங்க வணங்கும் போது தெரிஞ்சுட்டு விட்டுட்டு தான் அப்புறம் தான் அதிரசமயம் தொடணும் தீபாவளி பலாரம் அது என்னமோ தெரியல தஞ்சை மாவட்டத்துலலாம் பத்து நாளைக்கு முன்னே தீபாவளி பலம் தின்னு வச்சு பக்கிட்டுருக்கு எங்கள் வீட்டில் அப்படி கிடையாது பலாரம்லாம் எவ்வளோ பண்ணாலும் அருமையாக அப்படிங்களா சமயத்தில் பிராமியை விட்டு பண்ண சொல்லுவோம் ஏன்னா இந்த ஜாங்கிரி இதெல்லாம் நமக்கு பண்ண தெரியாது அல்வாலாம் பண்ணிவிடலாம் முறுக்கு இருக்கெல்லாம் முறுக்கு முறுக்கு இல்லைன்னா அது தீபாவளியாக இல்லை அப்படி ஒரு அந்த காலத்தில் ஒரு பழக்கம் அல்லவா அப்படி நடக்கும் இதெல்லாம் செஞ்சுட்டா அன்றைக்கி காலையில் தீபாவளிக்குரிய காரம்பளை எழுந்திரிச்சு இல்லைங்களா எண்ணெய் தேய்ச்சி முழுவணும் அந்தவங்க வேண்டிக்கிட்டானான் நரகாசுரன் என்னை இந்த மாதிரி அழிக்கிற அன்றைக்கி என் போய் எனக்கு எப்படி என்ன நான் இறந்த அன்றைக்கி எல்லாரும் அவங்கவுங்க தலையில் எண்ணெய் வச்சு தேய்ச்சி எண்ணெய் தேய்ச்சி முழுவி நல்லதை சாப்பிட்ணுன்னு அந்த நரகாசுரம் அதான தீபாவளின்னு பேர் வேறு ஒன்று அதனால் இப்போ நாம் என்னென்னு தென்னால் நம்மலாம் குளிச்சுட்டு இது பண்ணிட்டு நல்லா அருமையாக சிவ பூஜையான சிவ பூஜையெல்லாம் செய்துட்டு இங்கே ஒன்றும் போடக்கூடாது அந்த முறுக்கு மற்ற அதிரசமெல்லாம் வச்சு நிவந்தியம் பண்ணிவிட்டு நிவந்தியம் பண்ண பிறகு அதுங்களா அப்போ வந்து எடுத்து வச்சு சாப்பிடுப்பான்னு சொல்லுவாங்க எல்லாம் நம்ம சாப்பிடும் அல்வாவோ முறுக்கோ அதிரசமோ சாப்பிடணும் இது சாப்பிட்டு வெளியில் வந்தால் தான் காக்கா கூகணும் அப்படின்னா எடுத்தாங்க அஞ்சு ஐம்பது அஞ்சரை மணிக்கெல்லாம் முடிச்சிடணும் தீபாவளி ஏன்னா அந்த நேரத்தில் தான் அவன் இறந்து கேட்டுக்கிட்டான் அப்படின்னு சம்பிரதாயத்துக்கு தான் செய்யணும் அந்த தீபாவளியை இப்போ வெறும் முறுக்கு திங்கிறதுக்காக இல்லை அது சார்பாக முறுக்கு திங்கணும் இதெல்லாம் தந்தையாக ரொம்ப கடுமையாக இருப்பாங்க அதனால் ரொம்ப இதாக இருக்க நிறையா இருப்போம் அந்த பிறகு அந்த மதியம் பண்ணிவிட்டு அது வலிமையாக கொடுத்தோன்னா அப்புறம் தான் உட்காந்தவொடனே அதிரசம்போம் அப்புறம் முறுக்க சாப்பிடணும் புது வச்சு சிவம் எனவே என்ன உட்காராம் திருந்திய வாசன நீர் அழித்திட திருக்கணிவும் வரைவோர் தம்மை பிள்ளைகள் நோக்கி அரும் புதும் அமைதி செய்வீர் இங்கென்ன விரும்பிய உள்ளத்தோடும் மேலவர் ஏவல் செய்வார் அவருக்கு மட்டும்தான் இலை போட்டு அவர் சாப்பிட செய்ய நினைச்சாங்க அப்படி போட்டிருக்கு ஆனா திருநாசம் உட்கார்ந்த உடனே ஏன் நீங்களும் உட்காருங்க தம்பி எல்லாம் உட்காருங்க சொன்ன உடனே திரும்ப இலை போட்டாங்க இலை போட்டு பருமா இருந்தாங்க இல்லைங்களா பருமைன்னா அதனால தான் வந்தவனே இல்லைங்களா அவர் படம் வந்து சரி தான் சாதம் போட்டாங்க சாப்பிட்டுட்டு ஏன் நீங்கள் சாப்பிடுங்களேன் இல்லை நாங்கள் எதுன்னு ஆசீர்வாதம் அப்புறம் நாங்கள் அடியும் சாப்பிட்றோம் அப்படி தான் அடியங்கள் பழக வச்சிருக்கோம்னு சொல்ல சொல்ல சொல்லியிருந்தாங்கன்னா இப்போ வரலாறே இல்லைன்னு அப்படி இல்லாத வரலாறு இல்லைன்னு அப்புறம் ஏதாவது போடுறது எனவே இந்த மாதிரி இருந்தவனே அவங்களும் உட்கார்ந்த உடனே என்ன செய்தாராம் அரும் புதவர்களும் நீரும் அமுது செய்வீர் அதனால நீங்களும் தம்பி எல்லாம் கூப்பிட்டு எல்லாருமே சேர்ந்து சாப்பிடுவோம் யா என்று தாவுக்கரசர் சொன்ன உடனே என்ன ஏவல் செய்வார் மைந்தரும் மறையோர்தாமும் அருங்கிருந்த அமுது செய்ய சிந்தையை சிந்தை மிக்க இல்ல நல்க கொந்தமிழ் கொண்டவேணி கொத்தனார் அழியாரோடும் அந்தமிழ் ஆழியார் அங்கு அமுது செய்தருளினாரே அப்படி இருக்கும்போது ஆனால் ஒன்று என்ன என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாம் இலை போட்டுது போட்டவுடனே அவர் சொன்ன உடனே சரின்னு அவங்கள இலை போட்டுது எல்லாம் இலையில் உட்காந்து அப்படி கை வச்சு சாப்பிட போகிறாங்க இல்லைங்களா என்ன செய்யணும் மாதவ மறையோ செய்வ மணியினோடு மணியடை அமது செய்து ஆ முப்பத்தி ஒன்றாவது ஓஹோ முப்பத்தி ஒன்றாவது போகிறதா ஆ பார்த்திங்களா புதல்வர்க்கு அது மாதிரி இவங்கெல்லாம் அவருக்கு இலை போட்டு இதுவொன்னொன்னே அவர்களுக்கு திருநீர் கொடுத்தாராம் யார் திருநாவுக்கரசர் அது கொடுக்கும்போது அழிக்கும்போதில் ஆதிநூல் மறைநூல் வாய்மி அப்போது யாரையும் நோக்கி காதலர் இவருக்கு முத்த சேயும் காட்டும் என்ன ஆமாம் இவர் வாங்கிக்கிற திருநீர் அந்த இலையில் உட்காந்து திருநீர் அந்த அம்மா யாருக்கும் கொடுக்குறாங்க தம்பி வாங்கிக்குது ஆனால் முதல் தம்பி தான் போயிருக்கு போனது அந்த திருநாவுக்கரசர் அந்த அந்த நேரம்தான் அந்த வீட்டில் இருந்தாலும் கூட யார் பெரிய பையன் யார் சின்ன பையன் எத்தனை பேர் என்பதெல்லாம் தெரிஞ்சிருக்காரு சரி தான் நமக்கு போட்ட உடனே சாப்பிட்டு போடுவோங்கிற மாதிரி அந்த ரெண்டு பிள்ளைங்கன்னா ரெண்டு பிள்ளைங்க ஆமாம் பெரிய தம்பி போக சொன்னீங்களே தம்பியை ஏழை பறிச்சிட்டு அதையும் என்ன திருநீர் திருநீர் அதிகமாக சொல்லியிருக்கிறேன் திருநீர் கொடுப்பது பொதுவாக கொடுக்கறது அல்லைங்களா ஆனால் இடுவது சிறப்பு சன்னிதானங்கள் வந்து இடுதுன்னு சொன்னால் எல்லாேருக்கும் இடமாட்டாங்க ரொம்ப நெருக்கமான அணுக்கறலுக்கு தான் இவங்க இப்படி இப்படி போகணும் இப்படி இருக்கணும் எங்கே அதனால் உடனே எடுத்து இப்படி இருக்க மாட்டாங்க அப்படியே கொடுத்துருப்பாங்க மற்றவங்களெலாம் கொடுப்பாங்க ரொம்ப இந்துமையாத அறிவுரலாக இருந்ததுன்னு சொன்னால் இன்றைக்கும் அவ்வளோதான் எந்த படங்களும் அப்படி இது இது முருகா முருகா கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ சின்ன பண்புகள்லாம் இருக்குதுன்னு சொன்னால் மடங்கள்ல தான் இருக்கு முருகா என்ன எந்த பாட்டுங்க ஆமாம் ஏன்னா எங்கள் பெரிய தம்பியும் காட்டிருந்தாள் ஏன்னா இதை நான் ஒரு அடிக்கடி அடிக்க சொல்கிறது என்னென்னு என்ன விருந்துக்கு போகிறாள் நம்ம போன உடனேயே அந்த வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்க என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கணுமே தவிர நம்ம கொண்டு சாப்பாடு நம்ம சாப்பிட்டு எப்போ ஒரு இல்லாதார் வீட்டுக்கு போகிறீங்களோ போகும்போது அவங்களுக்கு என்ன தின குழந்தைகள் என்ன இருக்குது என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்படி இருக்கணும் அது என்ன இன்றைக்கி தானே அப்படி தெரிஞ்சிக்கிட்டு போகிறீங்க இன்றைக்கி இருக்க போகிறீங்க அப்புறம் நீங்கள் என்னமே மீண்டுங்க மீட்டு இங்கே வந்து வனிப்பிருவி சாராமியை கள்ளப்புல குறம்பை கட்டடிக்க வல்லாமி தினமும் இருந்து வந்துக்கிட்டு போகிறோமா கிடையாது அவங்க ஆனால் நம்ம போகிறோம் அந்த வீட்டுக்காரங்கள எல்லாம் கேட்கறதுலாம் பழக்கமாக இருக்கணும் பெரியதம்பிய நல்லமாக இருக்கா நீங்கள் நல்லமாக தப்பு இல்லை போ மகேஸ்வர பூஜை எல்லாம் ஆயிருக்கு இப்போ அவன் வந்து திருநீர் பெற்றுக் கொள்ள முடியான புண்ணியத்தை இப்ப பெறலைன்னு என்னென்னா எங்கே போய் சொல்லியிருக்கோம்னு நினைச்சிருக்கோம்னு விட்டாங்க அவங்க எங்கே போய் சொல்லியிருக்கோம் அதனால் இன்னைக்கு வந்து அவன் முடியலன்னு சொன்னான் ஆனாலும் அவர் இவர் இப்போது இங்கவன் உதவான் என்று சொல்லும்போது தன்னை மீறி இதுலேயும் தண்ணி வந்திருக்கும் ஏன் அந்த பையன் இருந்தா வாங்கியிருப்பானே திருநீர் அப்படி தீர்க்கிறியே இளநிற்க நானே தவிர அவனுடைய நிதியில் இவர் விரல் பண்ணலே என்று இருந்தது அவன் உதவான்னு சொன்னான் சொன்ன உடனே என்ன செய்தார் அவ்வுரை கேட்ட போதே அங்கன அருளால் அந்த செவ்விய திருவுள்ளத்தோர் தடுமாற்றம் சேர நோக்கி இப்போது அவன் உதவான் என்று சொல்லும்போது இல்லை அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு வரல இப்படி சிரிச்சு வரும் இறந்தல போயிட்டான் இப்போது அவன் உதவான் அப்படின்னு சொல்லும்போது தன்னை மீறி அந்த ஒரு வருத்தமும் இருக்குது ஆனா உதவான்கிற சொல்ல உடனே அவர் என்ன இல்ல அவனையும் கூப்பிடுவோம் கொடுக்கத்தான் என்று சொன்னார் சொன்ன உடனேதான் செவ்விய திருவுள்ளத்தோர் தடுமாற்றம் சேர நோக்கி இவ்வுடை பெறாது என் உள்ளம் என் செய்தான் இதற்கொண்டு உண்டால் மெய்வெறி என விளம்புவார் என்ன எங்க போயிருக்கான் தம்பி என்ன சொல்லுவேன் அந்த பையனை கூப்பிடணும்னு சொன்னவுன்னே இங்கே உதவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொன்ன உடனே அவர் இல்லைன்னு எங்கேன்னு கேட்டிருக்காரு கேட்ட உடனே இவங்க இப்போது இங்கே உதவான்னு சொன்ன உடனே இல்லை என்று சொல்லி மெய்விரித்துறையும் இவர் சொன்னதிலே அவர் புரிஞ்சுக்கிட்டாரு ஏதோ ஒரு அமைப்பு இருந்திருக்கு ஏதோ ஒன்று நடந்திருக்குது அது என்னன்னு தெரியல அதனால் இல்லை அவனையும் அடைய திருநீரை கொடுக்கணும் என்று ஒரே வார்த்தை சொல்லிட்டான் சொன்ன உடனே பெரிய வரமது செய்யும் பெரிது பிழைக்க எண்ணோ வருவது எந்தரையாரேனும் மாதவர் வினவ வாய்வி தெரிவுற விரைக்க வேண்டும் செயலத்தால் சிந்தை நொந்து பறிவொடு வணங்கி மைந்தற்கு உற்றது பகர்ந்தாருந்தே வேற வழி இல்லாம ஐயோ அவன் இறந்துட்டான்னு சொல்லக்கூடாதுங்க அந்த அந்த இறந்தான்னு சொல்லே வரல உற்றது பகர்ந்தாருந்தே பா என்ன உற்றது பையனுக்கு அந்த நேர்ந்த ஒன்றை சொன்னாரலாம் ஏன் அது சேர்க்கல தான் வாயில் கூட சொல்ல போடுறாங்க நீங்கள் வாக்கில் கூட சொல்ல வரைக்குமா வணிக உற்றது பறந்தான்னு அந்த பையனுக்கு நேர்ந்தது சொல்லணும் அதான் அந்த சேர்க்கலார் பிள்ளை தமிழ்ல அந்த பக்தி சுவை நான் நீ சொட்ட சொட்ட என்றாரே அந்த பக்தி சுவை சொட்டுமே தவிர அவளச்சுவையோ மற்றதோ ார் என்று எ சென்று என்ன முற்றது பகிர்ந்தார் நேர்ந்ததெல்லாம் சொன்ன உடனே சிவ தம்பி இறந்துட்டான் நம்ம சாப்பிடறதா என்று அப்படி சொல்லிருப்பார் அதைதான் சேர்க்கல அப்படின்னு சொல்லாமே நன்றி நீர் புடிந்த வண்ணம் யாவர் தன்மை செய்தார் என்று முன் எழுந்து சென்றே எழுந்துச்சாரு எழுந்துச்சிட்டு ஆவிதீர் சவத்தை நோக்கி வண்ணதார் அருளும் வண்ணம் பாயிசை பதியம் பணிவனம் பாட்டு பார்த்தார் எங்க தம்பியை வச்சிருக்கீங்க அங்கேயே ஒரு அறையில் வச்சிருக்காங்க நேரம் அங்க போய் அங்க பாடி இருக்காரு நீங்க உய்ந்த திருமறை அவர்தம் செய்யும் மேவிய உறக்கம் நீங்கி விரைந்தது வாணி போன்று அருமையா அந்த பதியம் பாடின பையன் அந்த விஷம் நீங்கி எழுந்திருக்க ஆரம்பிச்சுட்டான் ஆனச்சொன்னே சேமுகை தவறு ஆட்கொண்ட திருநாவுக்கரசம் செய்ய பூவடி வணங்க கண்டு புனித நீர் அழித்தாரென்றே எழுந்து அணுஞ்சினோடனே இவங்களுக்கும் பெரிய மகிழ்ச்சி என் தம்பி ஆயா சாமியை வணக்கிங்க சரி நான் பையன் வணங்கினாடே ஆகவே வந்தவர் அந்த நான்கு பேர் ரெண்டு பையன் ரெண்டு ஒரு ஆண் பொண்ணும் அவங்க ரெண்டு பேரும் இந்த நாலு பேருக்கும் கொடுக்கின்ற பொழுது மூவரும் கொடுத்து வர்றதுக்கு மனசு இல்லை அதனால் இந்த பையனுக்கு திருநீர் இதுக்குமே அவ்வள்தான் அழிங்களா எந்த பாட்டியா அளித்தார் என்றே பிரிவுறும் ஆவிபெற்ற பிள்ளையை காண்பார் தொண்டின் நெறியினை போற்றி வாழ்ந்தார் நின்ற பயந்தார் தாங்கள் அறிவரும் பெருமை என்பர் அமது செய்த அருளுக்கு செய்தான் இவன் என்று சிந்திருந்தார் அவ்வளோ ஒரு வருத்தம் என்னென்ன இந்த நிகழ்ச்சி நடக்கலன்னா இன்னொரு அரை மணி நேரத்துக்கு நீங்கள் சின்னவுக்கரசர் சாப்பிட்டுருப்பார் இது நடந்ததுனால ஒரு அரை மணி நேரம் பின்னார சாப்பிடும்படியாக ஆகிடுச்சிது என்று அவர் அரை மணி நேரம் பின் பிற்பட சாப்பிட நேர்ந்ததேங்கிறது வருத்தப்பட்டாங்க யார் தாய் தந்தையாவது இப்படி ஒரு தாய் தந்தையாவது காதாலையாவது கேட்டு வரும் என்னால் எங்கள் பார்க்கல இல்லை காதல் கேட்போம் அண்ணே ஆங்க தகுவனை சமைத்து சார்வார் புகுந்த கோம எத்தனை